அப்புறம்தான் இப்ப உபனிஷத் பாகம் சித்தபரம் ஒத்துழைப்பு பேசினார் ஆனா கர்மகாண்டத்திலேயே இந்த பிரதிஷேத சாஸ்திரம் இருக்கு இத கிரியாபரம்னு சொல்ல முடியாது ஆம்நாயக்கு கிரியார்த்துவா கர்மகாண்டம் தான் கர்மகாண்டத்திலையும் எந்த வாக்கியமானது பிரவிறிய சொல்றதோ இதை சொல்றதோ அந்த வாக்கியம் கிரியாபடம் சொல்லலாம் அதுல சந்தேகமே இல்லை எந்த வாக்கியம் இதை செய்யாதேன்னு சொல்றதோ அந்த வாக்கியத்து எப்படி கிரியாபடம்னு சொல்றது அது எந்த கிரியை பண்ணுன்னு சொல்றது பண்ணுன்னு சொல்றீங்க பண்ணாதேன்னு சொல்றது அப்ப கர்மகாண்டத்திலேயே கூட சில வாக்கியங்களை நீ வந்து சித்த வஸ்து கிரியை இல்லாமல் பிர சொல்ல வேண்டி இருக்கு பாக்கியங்கள் சொல்லலாமே அப்படிங்கறதுக்காக விசேஷ வாக்கியத்தை திருஷ்டாந்தமான உபதிஷே பிராமணம் நகர்த்தம் இந்த வாக்கியம் எதை உபதேசிக்கிறது எந்த கிரியை உபதேசிக்கிறது பண்ணாதேங்கிறது கிரியா பண்ணுன்னு சொன்னா அது கிரிய இத பண்ணாவேன்னு சொன்னா நெசாமல் இருக்கிறது தானே ஒரு கிரும் இல்லை ஒரு கிரியைக்கு சாசனமும் இல்லை இப்போ உபதேச அனர்த்தி நந்த நிவத்தியுபதேசம் அனர்த்தியம் உன்னுடைய வாக்கு உன்னையே இது பண்றது வாங்கிக்கிறது இப்போ பிரதிசேத வாக்கியங்கள்ல பிரதிசேத வாக்கியத்துக்கு பிராமணியம் இல்ல அமல் போடுங்க இஷ்டமே இல்ல அப்ப சொல்றான் இந்த இடத்துல ஒரு இது வந்து பிராமணியாங்கிற வாக்கியமும் கிரியையத்தான் சொல்றதுன்னு நான் சொல்றேன் அது என்ன கிரியை சொல்றது கண்ணாவேன்னு சொல்றது அப்படின்னு சொன்னா இது யார பாத்து சொல்றது யார பார்த்து பிராமணோ மகன் கவியா சொல்லணும் முதல்ல இங்க உங்களுக்கு தெரியும் இந்த விஜய வாக்கியமாக விசேஷ வாக்கியமாக இது வந்து யார பார்த்து நாம பிரயோகம் பண்ணணும்ங்கிறதுக்கு ஒரு விவசாய இருக்கு லோகசுத்தமான விவசாய அப்படின்னு நம்ம சொல்றோம்னு காம் ஆணையன்னு யார பாத்து சொல்லுவோம் கொஞ்சம் கோவானம் பண்ணிட்டே இருக்கேன் அவனை பார்த்த கொண்டு அந்த ஜவானயனம் பண்ணிட்டு இருக்கிறவன் ஜமான அசடு என்னோட தேர்த்து தெரியலன்னு அரசா பண்ணிட்டு இருக்கான பண்றேன்னு கேட்பான் அப்ப யார பார்த்து இந்த விரிவாக்க பிரயோகம் பண்ணா எவனுக்கு பிரவிற்த்தி ஏற்படலையோ இந்த வாக்கியம் அப்புறமாக இருக்கிறது அதே மாதிரி பிராமணனை கொள்ளாதே அப்படின்னு யார பாத்தி சொல்லணும் எவனுக்கு பிராமணஹில பிரவருத்தி ஏற்படுறதோ அவனை பாத்தி சொன்னான் சும்மா இருக்கிறவனை பாத்தி சொன்னா எனக்கு நானும் பண்ணவே இல்லையே என பாத்தி நீங்க சொல்றேன் அதனால எவனுக்கு பிராமணஹம் ரொம்ப கோபு கொடுத்தும் இந்த பைய இந்த பிராமணனை ஒன்னா தான் செறிவிட்டு இருக்கு அப்படி இருக்கிற சமயத்துல இந்த வாக்கியம் அவனை பார்த்து தவிர்த்து வேகமா பிரி பிரிக்க இருக்கிறவன் தன்னை நிறுத்திகளுக்கு அதுக்கு ஒரு விதமான விஹாரக பிரயத்தனம் அது ஒரு பிரயத்தனம் பண்ணணும் அதுதான் இங்கே பிராமணோன்தா அப்படிங்கிற இடத்துல அந்த பிரயத்தனத்தை விதிக்கிறான் என்னது அவனை கோரத்துக்காக ஓங்கி இருக்கிற அந்த கத்திய அத கீழே போடணுமா கீழே போடுறதுக்கு ஒரு பிறத்ன பண்ணணுமோ இத பண்ணுன்னு சொல்லி கொடுத்தது அப்ப இதை ஒண்ணு பண்ணாதேன்னு சொல்லல இந்த நிவர்த்திய பண்ணு சொல்லிக் கொடுக்கறதுல பிரவருத்தி நிவர்த்தி அது விட ஜீவனயோகம் சொல்லும் போது இந்த வாக்கியம் இருக்கு இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் பண்ணாதேன்னு சொல்லல பண்ணுன்னு சொல்லி இந்த நிவர்த்தியை பண்ணுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய வாக்கியமாக இருக்கிறதுனால எல்லா வாக்கியமுமே கிரியா படம் ஆம்னாயிருக்குறது இருக்கு நீங்க இந்த வாக்கு எப்படி திசாந்தமாக சொல்ல முடியும் அப்படின்னு அவன் கேக்குறான் கேக்குற கேள்வி நியாயமா இருக்க மாதிரிதான் தெரிய இருக்குறது ஏதோ ஒரு பிரயத்தனம் பண்ணி ஆணையமா ஒரு பிரயத்தனம் பண்ணிட்டுதான் அந்த நிகழ்த்தி அவன் ரொம்ப இருக்கு பிரவருத்தி ஒன்று இருக்க பிரவருத்தி வராமலே இருந்தா அவனை இந்த வாக்குமே வராது அவன்த பவலை யாரியான்னு சொல்ல அவசியமே அதனால இப்படி வரணுமே கேட்டு அதுக்கு பதில் சொல்றாரு இந்த பாஷியத்துல நீ சொல்றதெல்லாம் நியாயம் வந்து நிவர்த்தி வரணும் ஆனா இந்த நிவர்த்திய போதி இந்த சப்தத்தினால அதாவது இந்த வாட்சியத்தினால அவன் புரிஞ்சுக்கிறானா அப்படிங்கறத நான் கேட்கறேன் இந்த சாப்த இந்த வாக்கியத்திலிருந்து அவனுக்கு ஒரு சாப்தோபாடு இல்லையா இந்த சோசத்துல அந்த நிவர்த்தியை சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு படம் இருந்தா தானே அது விஷயமாக முடியும் அது எது ஒன்றும் இந்த இப்போ அப்படின்னு ஒரு சொல்ல இதுதான் மாட்டை கொண்டு வாடுன்னு சொன்னா எந்த மாடுன்னு சொல்ற அப்படின்னு சொன்னா எல்லாமே மாடுதான் எத்தனையோ மாடு இருக்கு பாக்கலாம் அந்த ஒரு மாடு இருந்தது அந்த மாடை எடுத்துன்னு இவர் இந்த மாட்டை தான் சொன்னார் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வாழ்க்கை இருக்கோம் மாட்டை கொண்டு வாங்க தான் சொல்லியிருக்க எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த மாடுதான் இந்த மாட்டை தான் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு உதாரணம் இது சாஸ்திரக்கார சொன்ன உதாரணம் இதுதான் ஞாபகப்படுது எடுத்துவா டட்ட மாணயன்னு சொன்னா அந்த ஓட்ட குடம்பு இருக்கு ஓட்டம் இருக்கு பலவிதமான குடங்கள் இருக்கு இப்போ ஓட்ட குடத்தை கொண்டு வருதா ஓட்டம் இல்லாத குடத்தை கொண்டு வருதான் ஓட்ட இல்லாத குடத்தை கொண்டு வரான் கொண்டு வரான்னு சொன்னா அவனுக்கு ஜம் அதுல ஜலத்தை ரூபி வைக்கிறதுக்காக சொல்லியிருக்கான் ஓட்டை கொட்டோம் இல்லை அது உபயோகம் இல்லை அதனால ஓட்டம் இல்லாத சிப்ரேதர கட்ட போகம் அவனுக்கு வருதான் வருதுன்னா இந்த சப்தத்திலேந்து கோஷம் வரல அவனுக்கு அவன் சொந்த புத்திய வச்சு யோசிச்சு பார்த்து எடுக்கிறான் குடத்தை கொண்டு வரான் அப்படின்னு சொன்ன பிரயோஜனம் சிந்திக்கிறோமே அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து அவன் வந்து ஓகே இல்லாத குடமாக எடுத்து இல்லையா இதெல்லாம் அந்த சாந்தி போதத்துல விஷயமே சொல்லடுல்ல அதே மாதிரி பிராமணமும் நகந்தவியா அப்படின்னு சொன்னால் இவன் வந்து அந்த பிரவர்த்தி சிந்திருக்கிறவன் தன்னை ஒரு விசேஷ பிரயோஜனம் பண்றான்னு இந்த பிரயத்தனங்கள்லாம் இந்த சாத்த போஷத்துல விஷயம் சொல்ல முடியாது அந்த ஒரு பதமும் இல்ல சித்திரேதரம் சித்திரே தரத்துல போதனம் பண்றதுக்கு அந்த வாக்கியத்துல எந்த பதமும் இல்ல சித்திரேதரத்தங்கள்லாம் அவன் தானா கட கெடுங்கின்றது அதே மாதிரி இந்த வாக்கியத்துல இந்த நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பிரயத்தனத்தை குடும்ப கூடிய பதம் எதுவுமே இல்லாததுனால இந்த வாக்கியத்திலேந்து வரக்கூடிய சாத்தபோதத்துல ஒரு கிரிய விஷயம்னு சொல்ல முடியாது அந்த சாந்த கோஷத்திலே கிரிய விஷயமாக இருந்தாத்தானே இந்த வாக்கியத்தை நம்ம வந்து கிரியாகர வார்த்தை இந்த சாந்த கோஷம் அவன் தன்னை நிறுத்திக்கிறதுக்காக ஒரு பிரயத்தனம் பண்ணிக்கிறான் அவன் ஒரு சமயம் சாந்த வந்தா கூட சில பேர் கேட்க மாட்டேங்கிறான் ஏன் அது அவனுடைய இச்சைய அனுசரிச்சே அது வரணும் நிவர்த்தி அப்படிங்கிறதா நிவர்த்திக்கு அந்த நிவர்த்தி விஷயம் இல்லை அப்படிங்கறது பதில் சரியாத நிவர்த்தி வேணும் நீங்க நீ சொன்னதும் கரெக்ட் ஆனால் அந்த அந்த நிவர்த்தி இந்த சப்தத்திலேந்து அவனுக்கு தெரியல இந்த சப்தத்திலேந்து வரக்கூடிய கோபம் வந்தா அவன் நிவர்த்திய தானா சம்பாதிச்சுக்கிறான் எப்படி சம்பாதிச்சுக்கிறான் அப்படிங்கிற இத கொஞ்சம் பாக்கியத்தை வச்ச வாக்கியம் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம அனுவாதம் பண்றோம் ஆனா பதற்கு தனித்தனியாக பிரித்து பாடுறோம்னா இந்த நகன்யா அந்த சவிய விதி பிரச்சயம் எழுது இந்த விதி பிரச்சயத்தினால அந்த இஷ்ட சாதனத்து ஒரு அர்த்தம் தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த யாகம் உனக்கு இஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இஷ்ட சாதனம் அப்படிங்கறத இதை போதிக்கலாம் இங்கும் அந்த ஹனனம் இஷ்ட சாதனம்னு கூடவே நன்னி சேர்ந்து நன்னு சேர்ந்ததுன்னா அசிங்கிறது நான் சேர்த்துட்டோம்னா நாசின் மேல விபரீதமான அர்த்தமாயிடும் இல்லையா இந்த ஹந்த விகனம் இஷ்டம் அலிஷ்டம் காரணம் ஒரு விஷயத்துல நமக்கு பிரவிறிக்கு எது காரணம் அந்த விஷயத்துல இஷ்ட சாதன சாதனம் ஒரு விஷயத்துல நமக்கு பிரவிற்த்தி வராமல் இருக்கிறது போல நிவர்த்திக்கும் எது காரணம் ஏதாவது அலிஷ்ட சாதன சாதனம் இப்ப இருக்கிறதுனால இந்த வாக்கியத்துல ஒரு படம் இருக்கிறது இந்த வாக்கியமானது பிராமணகம் மகத்தான அனைத்தக்கூடியது அனைத்தம் வருமா கொஞ்சம் இஷ்டம் வருது ஆனா எவ்வளவு பெரிய அனைவா அப்படின்னா வாழலாம் அப்படின்னு இவனா யோசிக்க ஏன்னா எல்லாருமே வந்து நமக்கு கடைக்கட்சிய பலத்தை விட எது சுகம் ரெண்டுமே எல்லா இடத்துலயும் சேர்ந்து இருக்கு என்ன சொல்றதுன்னா அவனுடைய ரசம் கீழே சிந்தியதுன்னா அந்த ரசமானது எவ்வளவு அந்த புரிசிகளை தன்னிடத்துல சேர்த்துக்குமோ அத்தனை வருஷ சகசரம் அவன் வந்து தன்னுடைய ஒருதலோக்கத்தை காண முடியாது நரக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு அப்படியானால் வாண்டாம் அந்த இதர் விஷயம் தெரிகின்றவன் சரி இது வேண்டாம் அப்படின்னு தானே நிவர்த்தியை ஏற்படுத்தான் நிவர்த்திங்கிறது இது எல்லாம் இந்த சப்தத்திலேந்து வரக்கூடிய போதத்துக்கு விஷயம் இல்லை அனிஸ்தாரணத்தன் தெரிகின்றதுக்கு அப்புறம் இது அனிசகாரணம் வேண்டாம்னு தவிர இந்த நிவர்த்திங்கிற இந்த கிரியையானது இந்த வாக்கியத்திலேந்து வரக்கூடிய போதத்துல விஷயம் ஒரு பிரி வந்தது இந்த நன்னால இந்த நென்கட்டமான இந்த வாக்கியார்த்த போகம் வந்ததுக்கப்புறம் இவனுக்கு அந்த பிரவருத்தி போச்சு நிவர்த்தி வந்தது நிவர்த்தி வந்ததுனால உதாசீனாக ஆனா அது விதியாக பாசா குடிக்கிற ஆதித்யனை பார்க்கக் கூடாது தெரியுது ஆனால் இந்த வாக்கியத்துக்கு விரதங்களை சொல்லும் போது காரியங்கள் இருக்கும் போது இதை செய்யாத அதை செய்யாதே சொல்லிடுவாங்க எதை செய்யணும்னு சொல்றதுபடி செய்யாதே செய்யாதுன்னு சொன்னா அது வந்து உபகிரத்துக்கே விரோதம் வரதேங்கிறதுனால இந்த இடத்துல நேஷேத உத்தியந்த மாத்துக்கு என்ன அரச பார்க்கமாட்டேன்னு சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னு விஷயம் சங்கல்பம் பண்ணிட்டாங்க சங்கல்பம் பண்ண அசங்கம் மேக் ஷிஷ்யே இப்போ சங்கல்பம் பண்ணு இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணணும் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அப்ப சங்கல்போ விஜய் இது விஜய் அப்போ உஜராதி பார்க்கலாமான்னு கேட்டார் அந்த சங்கல்பம் பார்க்க மாட்டேன் அப்படியே எப்படி பார்க்க முடியும் பண்ணின சங்கல்பா பொடியாயிடும் அதனால தானாக சித்தி சொல்றது அதாவது இந்த நன்மை விசேஷமாக வச்சுக்காமல் இந்த மாதிரி பதிவு இந்த வார்த்தைக்கு அந்த மாதிரி பிராமணஹன களத்துல இந்த பிராமண மகாந்தவியாங்கிற வாக்கியத்துல இதுக்கு மேல பிராமணஹனமா இருக்கிறேன் அப்படின்னு சந்தல்பம் பண்றதாக வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்ட இப்படி எல்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் லட்சணையான வாக்கிய அரசியே சப்தார்த்தத்துல வரலயே அந்த இடத்துல அப்படி லட்சணையான ஒரு அர்த்தம் சொன்ன நேக் காரணம் இருந்தது கர்த்தவியமான இந்த மாதிரி வாக்கியம் பண்ணி கரெக்ட் இந்த இடத்துல அப்ப ஒண்ணும் இந்த விஷயத்தை அர்த்தத்தை மாத்தி பிராமணம் நகர அப்படின்னு சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னு இது அர்த்தம் சொல்றதுக்கு ஒண்ணும் காரணமே இல்லையே அதான் சொல்ற அதோட இந்த நன்மை சேர்க்கும் அப்படின்னா இது மேலும் இந்த பிராமணம் மனிதராக வச்சு இது சொல்ல முடியாது இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த வாக்கியம் பொருத்தமாக இல்லை அன்ப பார்த்தோம்னா கிடை பிரச்சு தெரிவிக்கிறது என்ன கேட்டார ஒரு கிரியைய தெரிவிக்கிற பிராமணம் அனுஷ்டகாரணம்ங்கிற விஷயத்த மாத்திரம் போதிக்கிறது இந்த விஷயத்த புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு நிவர்த்தி ஏற்படுறதுன்றது அது வேற விஷயம் இந்த வாக்கியம் என்னமோ கிரியையை போதிக்காதுனால இது அக்ரியாசம் சொல்லுதான் ஆகும் அக்ரியார்த்தமாக இருந்தாலும் இது நீ எ அபாவம் அஸ்னிகபரீதமான அபாவன கூடாது அபாவ புத்திதாசீ காரணம் இந்த அபாவின் நமக்கு அனைத்தி விஷனத்துவ அபாவசாதனத்துவ அபாவம் மற்றும் தெரிவித்தானே ஆனால் அதுக்கப்புறம் பிரபத்திக்க மாட்டான் அபாவபுத்திங்கிறது பொதுவான அபாவபுத்தி இந்த அபாவபுத்திங்கிற பதத்துக்கு நாம் சீகாரம் யத்துக்குவர்த்தி இல்ல அந்த விஷயத்துல ராமகரண விஷயத்துல இவனுக்கு பிரவருத்தி வராமல் பாதுகாக்க வச்சிட்டு இருக்குது இந்த புத்தி காரணம் இந்த புத்தி இருந்ததுன்னா அவன் அந்த காரியத்துல அவன் பிரவர்த்திக்க மாட்டான் இந்த தாக்க இந்த புத்தி வந்ததுலேருந்து இந்த ஜியானம் ஒரு கணம் இருக்கும் வேற விஷயத்துக்கு போதும் ஆனால் இது இவனுடைய அந்த பிரவருத்தி இல்லாமல் எப்ப எப்ப பிரி வருதோ அப்பப்ப இந்த வாக்கத்திலிருந்து இவனுக்கு ஞாபகம் வரும் ஓ பிராமணோ நகந்தவியா அப்ப அந்த ஞானம் வந்து இவங்க பிரவருத்தி இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க யமே உபாமி மேலே ஜானம் வந்ததுன்னா பிரதிஷேதம் மனா அதாவது பிரதிஷேத நீ சொல்ற சொன்னேன்னு சொன்னா அந்த பிரதிஷேத வாக்கியத்தின் அர்த்தம் பிரசக்தமான ஒரு கிரியைய இந்த வாக்கிய விட்டுட்டு மற்ற இடத்துல விசேஷம்னா இல்லைன்னு சொல்றதே வெளியே செய்யும் சொல்றான் இப்படி இருக்கிறதுனால இப்ப அந்த ஆம்நாயக்கிய சொல்லிருக்காரு அந்த கிரியார்த்துவா சுத்தம் கர்மகாண்டம் பூரா கிரியாரம் சொல்றதுங்கிற ஒத்துக்கு பேசினா விஷோ கர்மா உதஷம் ஆமா அப்படிங்கறது அத கூட இன்னும் கொஞ்சம் சம்போதப்படுத்தணும் கர்மகாண்டத்திலும் அந்த விஜி வாக்கியங்கள்லாம் கிரியாரம் சொல்லணும் விசேஷ வாக்கியம் கிரியார்பம் இல்லை அப்ப ஆக்ஷேபம் பண்ணாரு ஆம்நாயக்கிரியாரத்துவா சொன்னா விதப்பத்தில ஆக்ஷேபம் சொன்னா விசேஷ வாக்கியங்கள்லாம் அத்தியார்த்தமா இருக்கேன்னு சொல்லி ஆக்ஷபம் இல்லை விதி வாக்கிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்னாக போதும் பிரமாணம் ஆகுதுன்னு சொன்னாரு இதை விட தர்ம காண்டத்துல கூட தூதமான ஏதாவது பக்ரியார்த்தமான வாக்கியம் கிடையாதுங்கிற அபிப்பிராயத்தில் இந்த சூத்திரம் வரல அந்த பாக்கியம் அதுக்காக வரல அதனால என வித்துகள்ல சொன்ன வச்சனத்திற்கும் என்னுடைய சித்தாந்தும் சிறிய போதிக்காத வேறு சாகம் போதிக்காத வேறு சாகன வாக்கியங்கள் அனுபயோகி தெரிவிக்கின்ற நமக்கு எந்த ஒரு புருஷார்த்தமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த அர்த்தவாத வாக்கியம் இருக்கு பூதார்த்தவாதம் அதை பத்தி அனர்த்தகம் பூதபட்சம் இல்ல அதுவும் விதியோட ஏக சாத்தகம் அப்படிய சௌல லட்சம்